நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜயானந்த் சேட்டைக்கார நரியும் அதற்கு பாடம் புகட்டிய கொக்கும் இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போற பஞ்சதந்திர கதையினுடைய தலைப்பு ஒரு பெரிய காட்டில் ஒரு நரி ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த நரி வந்து சரியான சேட்டைக்காரன் நரியா இருந்தது அதுக்கு எப்படின்னா மற்றவங்க படுற துன்பத்தை பார்த்து தான் இன்பம் ஒரு குணம் அந்த நரிக்கு இருந்தது அடுத்தவங்க சிரமப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற இந்த நரியினுடைய குணத்தினால நரிக்கு நெருங்கிய நண்பர்கள்னு யாருமே இல்லாமல் இருந்தாங்க அதே காட்டில் ஒரு பெரிய குளம் இருந்தது அந்த குளத்தின் கரையில் நிறைய மரங்கள் இருந்தது அதுல ஒரு மரத்தில் வந்து ஒரு கொக்கு வசித்து வந்தது அந்த குளத்தில் இருந்த மீன்களை பிடிச்சு சாப்பிட்டு அந்த கொக்கு வந்து நல்ல வாழ்க்கை நடத்திட்டு வந்தது ஒரு சில நேரங்களில் நரியும் அந்த குளத்துக்கு வந்து மீன்களை பிடிச்சு சாப்பிடும் அதனால அந்த கொக்கும் நரியும் நல்ல ஒரு பழக்கத்தில் இருந்தன ஒரு நாள் அந்த நரி வந்து வெளிப்படுத்து என்ன பண்ணுச்சு நான் விருந்து வைக்கலான் இருக்கேன் வா நான் அரிசுவை பாயசம் கொக்கு என்ன சொல்லுச்சு ஆஹா பாயசமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நாளைக்கு கண்டிப்பா விருந்துக்கு வர்றேன் அப்படின்னு கொக்கு சொல்லிட்டு குறித்த நேரத்துக்கு போய் சேர்ந்துச்சு இந்த குசும்பு பிடிச்ச நரி என்ன பண்ணுச்சு தெரியுமா பாயசத்தை தயார் பண்ணி அத வந்து ஒரு தட்டையான தட்டில ஊத்தி வச்சுது கொக்கோட அழகு நீளமா இருக்கும் இல்லையா அதனால வந்து தட்டையான தட்டில சாப்பிட முடியாது கொக்கு எப்படி சாப்பிடும் பாத்திருக்கீங்களா குளத்துக்குள்ள ஒத்த காலில நின்றுட்டு இருக்கும் நீருக்குள்ள மீன்கள் நீந்தி வந்துட்டு இருக்கும் போது தன்னுடைய நீண்ட அழக தண்ணிக்குள்ள நுழைச்சு அந்த மீன்களை கொத்தி கவிப்பிடிச்சு திங்கும் இதுதான் கொக்கு திங்கும் முறை இப்ப கோழி எப்படி சாப்பிடும் பாத்திருக்கீங்களா தரையில வந்து அரிசி இந்த மாதிரி சில தானியங்களை அள்ளி தரையில போட்டோம்னா கோழி வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும் கோழிக்கு எவ்வளோ பெரிய அழகு இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இல்லையா அதனால் தரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை கூட கோழியால் கொத்தி சாப்பிட முடியும் ஆனால் ஒரு அரை அடி ஒரு அடி நீளமுள்ள அழகு கொண்ட கொக்கால் அந்த மாதிரி தரையிலிருந்து கொத்தி சாப்பிட முடியாது அதனால நரி கொடுத்த பாயசத்தை கொத்தி சாப்பிட்றதுக்கு கொக்குக்கு அழகு ரொம்ப நீளமாக இருந்ததுனால வசதி இல்லாமல் போச்சு தான் குச்சி தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு நரி கிண்டலா கொக்க பார்த்து கேட்டது ஓஹோ உனக்கு பாயசம் பிடிக்காதா சரி சரி நானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கொக்குக்கு பரிமாறின பாயசத்தையும் சேர்த்து நரியே நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு கொக்கு படும் பார்த்து தனக்குள்ளே நரி சந்தோஷப்பட்டுக்கிடுச்சு விருந்து முடிஞ்சதும் கொக்கு சொல்லிச்சு நண்பா நாளைக்கு என்னுடைய வீட்டுக்கு நீ வா உனக்கு நான் பாயசம் பரிமாறேன் அப்படின்னு சொல்லி கொக்கு சொல்லிச்சு உடனே நரியும் சந்தோஷமா சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் குறித்த நேரத்துல கொக்கோட வீட்டுக்கு நரி போய் சேர்ந்துச்சு கொக்கோட வீட்டுக்கு போன நரி அங்க பாயச நறுமணம் அந்த இடம் ஃபுல்லா நிறைஞ்சிருந்ததை பார்த்து சரியான வேட்டை நாக்க சொல்லாட்டிக்கிட்டு பாயசம் இருந்துச்சு அப்ப கொக்கு என்ன பண்ணுச்சு குடுவை நிரப்பி கொண்டு வந்து வச்சது அந்த குடுவைக்குள்ள கொக்கோட நீண்ட அழகு குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா அது மட்டும்தான் உள்ள போகும் நரியோட வாய அதுக்குள்ள நுழைக்கவே முடியாது நாக்கு ஹம் சுத்தமா உள்ள போகவே போகாது இத பாத்துட்டு தானும் கிண்டலாக சிரிச்சுக்கிட்டு கொக்கு என்ன பண்ணுச்சுனா தன்னுடைய அழகை அந்த குடுவைக்கிள்ள நுழைச்சி பாயசத்தை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிற மாதிரி சர்றன்னு உறிஞ்சிடுச்சு உறிஞ்சி குடிச்சிட்டு நிறைய பார்த்து அதே மாதிரி நக்கலா கேட்டுச்சு ஓஹோ உனக்கு பாயசம்னா பிடிக்காதா சரி சரி உன்னதையும் சேர்த்து நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கொக்கு ஸ்ட்ராமாரி இருந்த தன்னுடைய நீண்ட அழகை அந்த குடுவைக்குள்ளே செலுத்தி சர்ன்னு நரியோட பாயசத்தையும் உறிஞ்சி குடிச்சிடுச்சு இப்போ நரிக்கு முகம் போன போக்கை பார்க்கணுமே அப்படியே முகமே தொங்கி போச்சு நரி சோகமாக முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும் கொக்கு செலுச்சு கொஞ்சம் இரு நண்பா அப்படின்னு உள்ளே போயிட்டு தன்னுடைய கூட்டில் போய் ஒரு அகண்ட தட்டை எடுத்துக்கிட்டு வந்துச்சு அந்த தட்டில் நிறைய பாயசத்தை ஊற்றி நறுக்கிட்ட சொல்லிச்சு இப்போ சாப்பிடு அப்படின்னுச்சு நரி இப்படி நிமிந்து கொக்கை பார்த்துச்சு அப்போ கொக்கு சொல்லிச்சு விருந்து சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக வந்த உன்னை இந்த மாதிரி சாப்பிடாமல் வெறு வயத்தோடு எனக்கு கஷ்டமாக இருக்குது உன்னோட மனசு என்ன பாடுபடும் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது ஏன்னா எனக்கு நேற்று அது மாதிரி தானே நீ பண்ணினேன் அது மாதிரி இனிமேல் யாருக்கும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு வந்து நறுக்கி அறிவுரை சொல்லிச்சு இத கேட்ட நரி சொல்லுச்சு மன்னிச்சுக்கோ நன்பா இனிமேல் நான் யாருகிட்ட பாயசத்தை ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க அவங்களும் வருத்தப்படுற மாதிரி நாம எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது அவங்க அதை உணர்ற மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொன்னாலே போதும் இததான் வள்ளுவர் என்ன சொல்றாருனா இன்னா செய்தாரே அவர் நானும் நணயம் செய்து விடல் அப்படிங்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தர் நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தாங்க அப்படின்னா பதிலுக்கு அதை நம்ம பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணோம்னா அவங்களே வெக்கப்பட்டுக்கிட்டு அடுத்து இந்த மாதிரி யாருக்காவது கெடுதல் செய்யறதுக்கு தயங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு சேட்டைக்காரன் அறியும் அதற்கு பாடம் புகட்டிய கொக்கும் அப்படிங்கிற இந்த பஞ்சதந்திர கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்க நண்பர்கள்கிட்ட இந்த கதையை பகிர்ந்துக்கோங்க உங்க நண்பர்கள் இது போன்ற மேலும் பல கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணோன்னா பிளேஸ்டோரில் போய் பாட் பீன் பிஓடி பிஇஏஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓஎக்ஸ் இந்த இரண்டு ஆப்பில் ஏதோ ஒன்று டவுன்லோட் செஞ்சு அதில் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களாலேயும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்